அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் இயன்ற அளவு ஆராய்ந்து வருகிறோம் செயல்நலத்தின் கீழ் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் உள்ள குரட்பாக்களை ஓரளவு படித்து நிறைவு செய்திருக்கிறோம் ஓர் அரசன் அல்லது தலைவன் தாக்ஷிணத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் தண்டிக்கிறேன் என்ற காரணத்தினால் பெயரினால் உணர்ச்சி வசப்பட்டு வெறுப்புணர்வை வளர்த்து கொள்ளக்கூடாது உள்ளத்தில் கருணையுடன் உயிர்களை காப்பது அரசனுடைய பொறுப்பு இனி இந்த அதிகாரத்தில் இதுவரை நாம் படித்தவற்றின் சாரத்தை பார்க்கலாம் முதல் குரட்பா கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டம் எனப்படும் மிக பெரிய சிறப்புமிக்க அக அழகு தலைவனிடம் இருப்பதால்தான் இவ்வுலக மக்கள் வாழ்க்கையானது இன்பத்துடன் விளங்கி கொண்டிருக்கிறது இரண்டாவது குரட்பா கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்குப் பொறை உலக நடைமுறை கண்ணோட்டத்தை சார்ந்திருக்கிறது அக்கண்ணோட்டம் இல்லாதவர் இருப்பது பூமிக்கு சுமையாகும் முதல் இரண்டு குரட்பாக்களின் வாயிலாக கண்ணோட்டத்தின் சிறப்பானது உணர்த்தப்பட்டது மூன்றாவது குரட்பா பண் எண்ணாம் பாடற்கு இய்வின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இசையானது பாடலுக்கு பொருத்தமில்லை என்றால் என்ன பயன் அதைப்போல கண்ணானது கண்ணோட்டம் இல்லாமல் இருக்குமானால் என்ன பயன் நான்காவது குரட்பா உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அளவாக மிதமாக கண்ணோட்டத்தை செலுத்தாத கண்கள் பார்ப்பவர்களுக்கு முகத்தில் இருப்பது போல் தோன்றுமே அல்லாமல் வேறு என்ன பயனை செய்யும் ஐந்தாவது குரட்பா கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் ஒருவனுடைய கண்களுக்கு அணிகலனாவது கண்ணோட்டமாகும் அந்த அணிகலன் இல்லையென்றால் அக்கண்கள் புண்ணாக அறிவுடையவரால் கருதப்படும் மூன்று நான்கு ஐந்து குரட்பாக்கள் கண்ணோட்டம் இல்லையென்றால் வரும் குறைபாட்டை உணர்த்தின ஆறாவது குரட்பா மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர் கண்களோடு இணைந்திருந்தாலும் கண்ணோட்டமின்றி வாழ்பவர் மண்ணோடு இணைந்திருக்கின்ற மரத்திற்கு ஒப்பாவார் ஏழாவது குரட்பா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்கள் இல்லாதவரே ஆவார் மாறாக கண்ணோட்டம் உடையவராக இருந்தால் கண்கள் இல்லாமல் இருந்தாலும் கண்கள் உடையவரே ஆறு ஏழு குரட்பாக்கள் கண்ணோட்டம் இல்லாத தன்மையை இழித்து கூறின எட்டாவது குரட்பா கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு தனது கடமையை குறைவின்றி முறையாக செய்து கொண்டு கண்ணோட்டத்தையும் திறமையுடன் வெளிப்படுத்தும் தலைவனுக்கு அவர் தலைமையின் கீழ் வாழும் உலக மக்கள் உரிமை உடையவர்கள் ஆவர் இக்குரட்பா தனது கடமையை முறையாக செய்து கண்ணோட்டம் உடையவராக தலைவன் இருக்க வேண்டும் என்று உணர்த்தியது கடமை கண்ணோட்டம் உடையவர்களுக்கே மக்களிடம் உரிமை உண்டு என்பது இக்குரட்பா வாயிலாக உணர்ந்து கொள்ளப்பட்டது இக்குரட்பாவில் கண்ணோட்டம் செய்கின்ற முறையும் உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது குரட்பா ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை தன்னை துன்புறுத்துகின்ற பண்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராய் பொறுமையுடன் செயல்படும் பண்புதான் தலைவனுக்கு உயர்ந்ததாகும் பத்தாவது குரட்பா பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் யாவராலும் விரும்பத்தக்க கண்ணோட்டத்தை விரும்புபவர் விஷத்தை தன்னுடன் இருப்பவர் கொடுத்தாலும் கண்ணோட்டம் என்னும் பண்பை பாதுகாப்பதற்காக அதனை அருந்தி இருப்பர் அதாவது கண்ணோட்டத்தின் மேன்மையை அந்த பண்பின் மேன்மையை நன்கு உணர்த்துவர் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் பிறரிடத்தில் குற்றம் செய்யாமல் தன்னிடத்தில் குற்றம் செய்தவர்களிடத்தில் அதாவது தவறாக நடந்து கொண்டவர்களிடத்தில் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தின இவ்வதிகாரத்தின் தொகை பொருள் மீண்டும் சிந்திக்கப்படுகிறது ஒன்று கண்ணோட்டமே அரசர்க்கு பேரழகாகும் அதனால்தான் உலகம் நிலை பெறுகின்றது இரண்டு கண்ணோட்டம் இல்லாதவர் இவ்வுலகத்துக்கு ஒரு பாரமாவர் 3 மாந்தரின் கண்ணுக்கு பயன் கண்ணோட்டமே ஆகும் நான்கு கண்ணோட்டமில்லாத கண் முகத்தில் இருந்தாலும் பயன் ஒன்றும் இல்லை ஐந்து கண்ணோட்டமில்லாத கண்ணை புண் என்றே கொள்ள வேண்டும் ஆறு ஆறறிவுடைய மனிதரே ஆயினும் கண்ணோட்டம் இல்லாதவர் ஓரறிவு உள்ள மரமே ஆவர் ஏழு கண்ணிருந்தாலும் கண்ணோட்டம் இல்லாதவர் பார்வையற்றவரே ஆவார் எட்டு கருமம் சிதையாமல் கண்ணோடுபவனுக்கு உலகம் உரிமையாகும் ஒன்பது தன்னை ஒருத்தவரிடத்திலும் கண்ணோடி பொறுக்கும் இயல்பு ஒருவனுக்கு பெரும் சிறப்பாகும் பத்து நட்பு பூண்டவர் நஞ்சை இட்டாலும் கண்ணோட்டமுடையவர் அதனை தட்டாமல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்